ால் வாத்துகரமாக இருக்கின்ற வசுவை தெரிவிக்கிறதற்கு படிக்கிறவமாக இருத்தறினால் இந்நூலுக்கு நாணாஜீவாத கட்டளை என்று பெயராயிற்று பெயர் நான் கர்த்தா போக்தா என்று சொல்றாங்க அது கூடாது அது ஜீவ வேறுபாடு இப்படி ஜீவ நாணாஜீவ ஒரு ஜீவன் நின்ற இருக்கின்றன இந்த பேதங்கள் போக்கணும் அதுக்கு அகரத்தை அபோக்தினிமாத்திரு கெடுத்து அர்த்தம் கெடுத்து ஏகரூவமாக இருக்கின்ற வசதி தெரிவிக்கிறதற்கு இந்த சாஸ்திரத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக படிக்கிற சொல்லப்படுது கட்டளை கோயிலில் கூட இவங்க கட்டளை நடக்குது அப்படின்னா தொடர்ந்து உங்க குளத்தில் வரான்னு அர்த்தம் ஒன்றால் கூட தான் அர்த்தம் இல்லை உபயம் அது வரிசையாக வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டே வருணும் பண்டிகை என்ன பண்டிகை வரிசையாக கொடுத்தா அது க படிக்கிறவன் பேர் விருத்தலின் இந்நூலுக்கு நானாஜீவா கட்டளை என்று பெயர் ஆற்றி இன்னொரு பேர் இருக்கு விளக்கத்தில் அல்லது நானாஜீவர்கள் உண்டென கூறி முன்னே வந்து ஒரு ஜீவனுக்கே நான் கர்த்தாக போக்த்தேன் நானாக பேத வேறுபாடுகள் தானே இப்போது அநேக என்று வைத்துக் கொள்வோம் என்னால் ஒரு அன் நானா ஜீவர்களின் பந்தமோட்சங்களை அத்தியாரம் அபாதக்கிரமெல்லாம் தோற்றம் ஒடுக்கம் இந்த கிரமத்தினாலே முதல்வதால் இந்நூறுக்கு நானாஜிவாத கட்டளை என்று பெயரா எனும் அமையும் ஆக ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுத்துருக்கு ஒன்று ஒரே ஜீவனு நான் கர்த்தா போக்தா ஞாதா என்ற பாவன அந்த பாவனையை அவர்த்தா போக்தன் அப்போக்தா அசங்கம் சினிமா தீர்ப்பு பாகனையால் போக்கணும் அப்படி போக்கினாக்க போக்கிறதுக்கு தத்துவஞானம் வேணும் அபியாசம் பண்ணணும் என்னால் இந்த அபியாச பலத்தினால அதை கடுத்து அதன் பிறகு பிரம்மஸ்வரமாக இருப்பதற்காக இந்த நூல் சொல்கிறது படிக்கிறோமா சொல்கிறது அர்த்தம் இங்கே நானாஜியோட அனைவருக்காக என்று அர்த்தம் கொள்ளணும் அப்படி சில அர்த்தம் பண்ணலாம் என்று சொல்கிறார் அந்நேகருக்கான பேதங்கள் இருக்கிறேன் அந்த பேதங்கள் எல்லாம் போக்கி அவர்கள ஒரு பிரம்மத்தையும் பிரதிமங்கள் என்றும் அந்த பிரம்மபாவனை வரும்போது பிரதிபாவனை போயிடும் என்றும் படிக்கிறமாக சொல்லப்படுகிறது என்று ஒரு அர்த்தம் அவன் ரெண்டு அர்த்தம் பற்றி இந்த நூலுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுருக்க அதன் பிறகு கடவுள் வாழ்த்து காப்பு நூலுக்கு கடவுள் வாழ்த்து சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று சொன்னால் ஆசிக நூல்களாக இருந்தும் கூட நாசிக பாவனையும் உண்டாக இருக்கும் உண்டாகிடும் கடல் வாழ்த்து இல்லையான்னு இந்த காலத்தில் ஆன்மன் நூல்கள் ஆன்மீக நூல்கள் ஆசிக நூல்கள் கடல்வாழ்க்கு காணணும் பெரும்பாலும் எங்கிறது இல்லை ஏன்னா சம்பிரதாயம் தயிர் காலம் இது கலியுகம் சம்பிரதாயலாம் விட்டுட்டாங்க அதோட அவர்கள் அவர்கள் முன்னுரை எழுதுறதில் அதிகாரிகளுடைய சம்பந்தம் பயணங்களை கருத்து வச்சுக்க எழுதுறதில்ல ரெண்டு பேரும் மூணு வரையும் இந்த நூலை எல்லோரும் பரப்படியுங்கள் அப்படின்னு அதே அதிகாங்க ஆகிடுச்சி தமிழ் இலக்கணப்படிக்கெல்லாம் மறந்துட்டாங்க அதனால் லௌகத்தில் பல மாறுதல்கள் இப்போது செஞ்சிருக்காங்க அதெல்லாம் சரியில்லாதான் சரி அப்படியே போகிறாங்க ஆசிரியர் நூலாக இருக்கிறதுனால கடவுள் வளர்த்து அவசியம் பண்ணும் அந்த கடவுள் வளர்த்து மூணு விதமாக சொல்லப்பட்டுருக்கணும் ஒரு நிச்சயஸ்வர மங்கலம் ஆசீர்வாத மங்கலம் நமஸ்கார மங்கலம் மூணாக சொல்லப்பட்டு வாழ்த்து வணக்கு பொருள் இயல்பு கூறல்னு சொல்வார்கள் அதில் கோரிக்கை இருக்குமே ஆனால் தன் போகட்டோ தன் சிசைகள் போகட்டோ கோரிக்கை இருந்தால் ஆசீர்வாதம்னு வேறு கோரிக்கை இல்லாமல் அந்த வசதிய பெருமை மட்டும் சொன்னாக்கா அது வசதி இயல்பு கூறுதல் அதாவது ஆசீர்வாத ரூபங்களும் நமஸ்கார ரூபங்களும் வசதி நிர்சாச ரூபங்களும் பெற இருக்கு நமஸ்காரா கடைசியில் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் கருதுகிறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு வந்தாக்க நமஸ்கார பண்ணுங்கள் அது வணக்கமான பேர் தமிழில் இந்த மூணில் எதுதான் உயர்ந்த ஆளுன்னு எது உயர்ந்தாலும் சொல்லக்கூடாது நூலாசிரியர் எதை விரும்புகிறா செய்யலாம் ஆனால் உயர்த்த ஆளுவங்க சொல்கிறதெல்லாம் அது புரிஞ்சாது எதுனா செய்யலாம் நூலாசிரியை பொறுத்து தமிழில் இன்னும் சொல்லுவாங்க ஏற்படுக கடவுள் வழிபாடு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்புடை கடவுள் அப்படின்னு சொன்னால் அந்த நூலுக்கு எந்த கடவுள் போகிறதுமோ அதான் சொல்லணும் வழிபடு கடவுள்னா நூல் ஒரு விதமாக இருக்குது இவங்க வழிபடுறதுக்கு தெய்வம் வேற இருக்கும் சொல்லலாம் ராமாயணம் எழுதுறவங்க செயல்களாக இருந்தாங்க சிவனை வணங்கிட்டு ராமாயணம் கதை சொல்லலாம் அது வழிபடு கடவுள்னு பெண் இல்லை ஏற்புடைய கடவுள் சொல்லணும்னா ராமரதம் வணங்கலாம் பேர் அப்படிங்கிறது இப்படி நீதிகள் வச்சுருக்காங்க இந்த நூலில் இது வந்து இவருடைய வழிபடு கடவுள் தான் இது ஏற்புடைய கடவுள் அல்ல ஏற்புடைய கடவுள்னால் இங்கே அத்வைத நூலில் அத்வைத கருத்து சொல்லியிருக்கணும் அது விசாரிசாகிறது ஏற்படை கடவுள் சொல்கிறார் அது கடைசியாக நானும்னு முடிப்பார் அவர் நம்ம அதோட விஷயம் சுத்தமாயும் அப்புறம் சொல்லுங்க அது வந்து நூலுக்கு ஏற்புடையதான் அர்த்தம் நூல் அத்வைத நூல் அதை சொல்லணும் இப்போ இதெல்லாம் வழிபுல்கிறவர்கள் தான் அவர் இஷ்ட தெய்வத்தை வணங்குறாங்க அவள் அது ஒருத்தர் தான் அப்படி செஞ்சார் யாரும் அப்படிங்கிற எல்லாம் கலந்து தான் சொல்லுறாங்க சரி பற்றி சொல்கிறார் இங்கே கைவெளிச்ச காலப்புறவு பாசனை பண்ணியிருக்கார் அவர் ஏகநாயகன் பதங்கள் போற்றி அப்படின்ட்டு அது கொஞ்ச மேல் மற்றதெல்லாம் இதில் வாயிஷ்டத்தில் சொல்கிறார் பொண்ணு உலகத்தினர் புயல் அந்தரத்து என்னுடைய உட்புறத்து இலங்குகின்றது மன்னு சீர் ஜோதியே வடிவம் யாவுமாய் துல்லுவதா பொருள் தொழில் தெரிஞ்சவன அது வந்து பிரம்மசோர பற்றி வளர்ந்தாங்க அது ஏற்புடைய கடவுள் இப்படி சில சில சாஸ்திரங்களில் ஏற்புடைய கடவுளாகும் வழிபுடு கடவுளாகவும் சொல்வது உண்டு இந்த நூலில் சொன்னது வழிபடு கடவுள் தான் ஏற்புடைய என்ன ஆணை முகன் ஆறுமுகன் நம்பிக்கை பொன் நம்பளவன் ஞானகுருவானி உள்நாடு அப்படின்னா ஏனும் இனி நாடுன்னு சிந்திப்பாயாக நமஸ்கரிப்பாயான்னு அர்த்தம் இவர்கள் நமஸ்கார மக்களின் பேர்க்கு இவர் செஞ்சது ஏன்னா வசுவின் பெருமையும் சொல்லலை கோரிக்கையும் இல்லை நமஸ்காரம் சொல்லியிருக்கார் அப்படி செய்யலாம் அவர்கள் விருப்பம் போல் செய்யலாம் என்பது இங்கே கடவுள் வாழ்க்கையை பற்றிய வியாக்கியானம் இது ஆச்சு அப்புறமேல அவதாரிகை அதனால முன்னரை முன்னரையானது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா புத்திலும்சாத்திரி சிவனார் என்னும் இந்நூலாசிரியர் தாமடைந்த அப்பிரதிபந்த அபரோட்ச சாட்சா ஞானத்தை இவ்வுலகிலுள்ள சாதன சவட்டிய சம்பனரான மந்தன் மனதரன் தீவிரன் தீவிரதரன் எனப்பட்ட சகல அதிகாரிகளும் எளிதில் அடைந்து ஆனந்தாதீதர்கள் ஆகுதற் பொருட்டு இருக்காதி நான்கு வேதத்தினுள் சமவேத முடிவாயுள்ள சாந்தோக்கி வண்டி தேரப்பட்ட தத்துவசி மகா வாக்கியத்தினது அர்த்தத்தை இந்நூலில் அத்தியாரோப அவவாதக்கரமாக கூறுகின்றார் என்பது முன்னுரை என்ன நூலாசிரியர் முன்னுரை எழுதலை அது என்ன காரணமோ தெரியல எழுதலை அவர் ஆனாலும் ஒரே ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க எழுதுகிறாங்க என்ன திரு சேசாத்திய சிவனார் என்பது இந்த நூலுக்கு ஆசிரியர் அதாவது காளாசேரி கஷேத்திரத்தில் இருந்தவர் அவதாரங்கம் பண்ணாரோ இருந்தால் சொல்லப்போடுது அவர்கள் வைத்த சம்பிரதாயமாக இருந்தாலும் கூட சைவ சம்பிரதாயத்தை ஆதரித்தவர்கள் அதனால் சிவனார் சிவனும் போட்டுக்கிறார் எல்லாரும் நாராயண சிவனார் சேத்தாதி சிவனார் அப்படின்னு போட்டுக்கிறது அப்படி இருக்கிறதுல அவர் சிஷ்யர்கள் பல அவர் சமஸ்கிருதம் செஞ்சார் எதுன்னு இல்லை தமிழ் செய்யலை தமிழ்நாட்டு சிச்சை அவர் இருந்திருக்கார் அவர் விரும்பினாரான் தமிழ் மக்களுக்கு இது மொழிபெயர்ப்பு பண்ணினாக்கா மக்கள் பயனிடுவார் அல்லவா என்று அனுமதி கேட்டாராம் சரி அப்படின்னு நீ பண்ணி கொண்டாராம் நாராயணசிவமுங்கிற குரு அவர் மொழிபெயர்ப்பு பண்ணாராம் மொழிபெயர்ப்பு பண்ணிவிட்டு தன் பேர் போடாமல் குணார் பேரே போட்டுட்டாரான் மொழிபெயர்ப்பு பண்ணதாக காட்டலை சிவனா தமிழில் அவரை செஞ்ச மாதிரியே எழுதிப்பட்டார் ஏன்னா குருபக்தி நம்ம பேர் வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து அப்படி எழுதுனதுனால அவர் பேர் விளங்கலை சேஷாத்ரி சிவனார் தமிழை செஞ்சதாக பாவன் ஆயிரம் செப்படும் அதனால் இந்த நூல் சேஷாத்திரி சிவனார்ன்னு சொல்லக்கூடியவரால் செய்யப்பட்டது சமஸ்கிருதத்தில் தமிழிலே முறிவீர் நாராயணசிவன் சொல்லக்கூடிய அவர் சிஷியர்களே ஒருவர் என்பது கருத்து அப்படி இந்த நூலாசிரியர் தாமட அப்படி அபரோட்ச சாட்சாத்கார ஞானத்தினார் அப்படி பந்தம்னா தடையில்லாத அப்படி பந்தா தடையில்லாதது அவர் தடையில்லாத ஞானத்தை அடைஞ்சிருக்கார் நிறங்குச திருப்தி என்று வேதாஞ்சலாக சொல்லுவார் தடையுள்ள ஆனந்தம் அல்ல பரவ ஞானம்னா தடையுள்ள ஆனந்தங்கள் இது அப்பரோ ஞானம் செல்ல ஞானம் அது தடை அந்த சாட்சாத்காரம் அனுபவமாக பெற்ற அந்த சத்யஞானத்தை பிரம்ம ஞானத்தை இவ்வளவு உள்ள சாண சட்டிய சம்பன்னரான உலகத்தின்கன்னே அதிகாரிகள் நாளாக பிரிச்சிருக்காங்க அதில் மந்தரன் தீவிரன் தீவிரதன் சொல்லக்கூடிய நாலு அதிகாரிகள் அதோடு இங்கே சகல அதிகாரம் சொன்னதுனாலே எல்லாம் மற்றதும் சேர்த்திக்கலாம்னு ஒரு கருத்துத்த ஆகிய அதிகாரம் போட்டால் போதும் அதுக்கு மேலே என்ன என்ன என்ன அதிகாரப்படுது எனப்பட்ட ஆகிய நான்கு அதிகாரிகள் அல்லது இவரு அனைவரும் இப்படி போடலாம் சொல்லப்பட்ட சகல ஆனால் அநேக அர்த்தம் அதிகாரிகளும் எளிதில் அடைந்து சுலபமாக இந்த தத்துவ ஞானத்தை பெற்று ஆனந்த அதீதர்கள் அப்பாற்பட்ட ஆனந்தமெல்லாம் இந்த லௌகிக விஷயானந்தமல்ல அப்பாற்பட்ட பிரம்மானந்தத்தை அடைந்தவர்களாய் ஆகுதர் பொருட்டு இருக்காதீ நான்கு வேதத்தினுள் எதோ அதனால் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களிலே சாமவேத முடிவாயுள்ள சாமவேதத்தில் எஞ்சியிருக்கின்ற அதாவது முடிவாக அந்தத்தில் இருக்கிறது சாந்தகோனி சத்து அது உத்தாளகருக்கு முத்தாலகர் தன் மகன் சுயேதகை சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கு உடலத்தில் கூறப்பட்ட தத்தவசி அது நீயா இருக்கிறாய் என்பது வாக்கியம் மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய வாக்கியத்துக்கு மகா வாக்கியம் பெயர் ஐக்கியத்தை உணர்த்தால் பொதுவாக சொல்றதுக்கு அது அவாந்த வாக்கியன்னு பெயர் அதனால இடைப்பட்ட வாக்கியம் அர்த்தம் தத்தவசி அகம் பிரம்மாஸ்மி பரிஞானம் பிரம்மம் அயமாஸ்மா பிரம்மம் இதெல்லாம் ஐக்கியத்தை உண்டாக்கும் இந்த ஆசிர்வாதம் மற்ற ஐஸ்வரம் இல்லாமல் சத்ய ஞானந்தம் பிரம்மம் பிரம்ம அகண்ட சச்சியானந்த பிரம்மம் அது எங்க இறந்திருக்கிறது எல்லாம் பிரம்ம சொல்வந்தான் சொல்றது அவாந்திர வாக்கியம் பெறும் ஐக்கியம் கிடையாது அதனால இந்த மகா வாக்கியத்தினது அர்த்தத்தை அவருடைய தாற்பரியத்தை இந்நூலில் இந்த நாணாஜிவாத கட்டளை சொல்லக்கூடிய நூலில் அத்தியாரோபண தோற்றம் அவாதன ஒடுக்கம் தோற்றம் ஒடுக்கம் கிரமமாக முறையாக கூறுகின்றார் இதை சொல்கிறாராம் அப்படி சொல்கிறார் இது வந்து சுருக்கமாக ஒரு தருவிய நூல் எதுன்னா ஞான ஆட்டத்தில் நாலாவது பிரகடனம் அதாவது வைராக்கிய பிரகடனம் மூச்சு பிரகடனம் உற்பத்தி பிரகடனம் திதி பிரகடனம் நாலாவது திதி பிரகடனம் அதில் தாசூரன் கதை ஒன்று வருது ஞாபகம் தான் ஞாபகத்துக்கோங்க அதில் பஞ்சபூத உற்பத்தி கிரமத்தையும் அதெல்லாம் சொல்கிறார் அதை தவழிதான் இது என்று சொல்லப்படும் அந்த கதையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இவர் விளக்கம் பண்ணிக்கிறாத இப்போ சொல்கிறாங்க அப்போ பார்த்தா தெரியும் பஞ்சபூத கிழமை அந்த சொல்லியிருக்காரு அதில் தாஸ்குரன் கதையில் அதாவது அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணுறதாக அந்த இது வரும் அப்படி இத்தாசுரன் கதையில் சொல்லப்பட்ட பிரமாணம் இப்போ பெரும்பாலும் அதுதான் அதில் சொல்லப்பட்டது உபசதி கருத்து அதே கருத்து சுருக்கமாக இதை படித்து அவர் பெரும்பாலும் அதை அடிப்படையாக சொல்வதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த நூலுக்கு அவதாரிக்கு உள்ள விளக்கம் இதுதான் ஆகவே நூல் அவதாரிகை இல்லாதனாலே சிறப்பு பயன செஞ்சிருக்காங்க சிறப்பு பயன்தான் இப்போ படிக்கணும் இப்ப நிறைய படிக்க இப்பயே நிலைய எழுமரசு மா இலகியின் பாகி ஒப்பிட வேதமின்ற ஒட்டிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூல வருந்ததேனே யாயமே என் செப்பினன் யாரும் தெளிவுராட்சே சாத்திரி சிவன் என்னும் மாதவனே சிறப்பு பாயிரம் அப்படின்னா நூலாசிரியர் செய்கிறதுக்கு பாயிரம்னு பேர் நூலாசிரியர் செய்தது இருக்க அது விளக்கத்துக்காகவோ அல்லது விருப்பத்துக்காகவோ செய்வது உண்டு யார் என்ன அல்லது ஒத்த மாணவர்களோ செய்யறது உண்டு அந்தபடிக்கு இங்கே சிச்சர்கள் நாராயணசிவம் சிச்சைகள் செய்ததாக தெரியல ஆனால் பிற்காலத்தில் ஒரு வேண்டும் என்ற கருத்தினாலே பொன்னமளிசாமி செய்தால் சொல்லப்படுகிறது பொன்னமளிசாமி ஒரு பாயிரம் சிறப்பாக இருக்கட்டும் சொல்லப்படுது அதை பற்றி விளக்கம் என்னன்னா இப்பியினிடையே எழும் ரசதம் போல் என்றுமா இலகி இன்பாகி இப்பி கிழிஞ்சம் எழும் ரசதம் என்றுனா அதற்கு வெள்ளி தோற்றுது இதன இந்த திஷ்டாந்த படிக்கு அந்த மூலப்பொருள் ஆதாரமாக இருக்கிறது அதிர்ஷ்டமாக இருக்கிறது கிழிஞ்சல் அதில் பொய்யாக தோற்றுவது வெள்ளின்னு அர்த்தம் அதிர்ஷ்டாந்த படிக்கும் அதே போல எழும் போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட வேதமின்றமாய் சத்தாய் இலகி சித்தாய் இன்பம் ஆனந்தமாய் என்ன சச்சி ஆனந்தமான அர்த்தம் சச்சிதானந்தமாய் ஒப்பிட வேதமின்ற இதற்கு சமானமாகவோ அதற்கு மேற்பட்டோ அது கீழ்பட்டோ சொல்ல முடியும் ஒரே வசதி அந்த பிரம்மத்தை ஒட்டிடும் பகுதி பிரம்மம் இங்க எப்படி இப்பி பகுதி எப்படி விட மாயை என்று சொல்லக்கூடியது கிழிஞ்சில் போகணும்னு அர்த்தம் அந்த திஷ்டாந்தத்தை தெரிஞ்சுக்கணும் பிரமத்து ஒட்டுடன் பகுதி முன் ஆக முதலாக வைத்துக்கொண்டு அப்பிரபஞ்ச முறையை முறைமையை தூள அருந்ததி நியாயமே என்ன அருந்ததி நியாயம் என்ன தூளத்தை முன்பு காட்டி சூக்க சுருபமான மூலத்தை பின்பு காட்டுவது அர்த்தம் கேள்வி பார்க்கணும் அர்த்தம் இது அருந்ததி நியாயம் அதாவது அருந்ததி நட்சத்திரம் காட்டுறதுக்காக முதல்ல ஏழு லட்சத்திரம் இருக்குது பாருங்க ஏழு வால் ஒன்று நாலு கரட்டுக்கால் மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த வால் வெட்டு கரட்டுக்கால் மாதிரி நாலு இருக்கா இல்லையா ஆமாம் இருக்குது அதில் மூணு நட்சத்திரம் இருக்குல்ல அதில் நடுவில் ஒரு லட்சத்திரம் இருக்குது நடுவில் லட்சத்துக்கு பக்கத்தில் பாரு சின்னதாக ஒன்று இருக்கும் அதை அறிஞ்சதையும் பாங்க முதல்ல நாலு மூணு ஏழு காட்டணும் நாலு அப்புறம் வால் மாதிரி இருக்கும் அந்த நாலை வெற்று மூணு பிடிச்சிக்கு மூணுலேயும் நடுவில் பார்த்துக்கேன் ஒன்று இருக்குது அது மூணு ஏழு நல்லா தெரியும் அந்த நடுவில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது சிப்பு சின்னதாக தெரியும் ஊற்றி பாரம்பாங்க ஆ ஆ தெரியும் தெரி அதுதான் நடுவில் இருக்கிறது வைஷ்டர் அவருடைய மனைவியார் அதாவது சப்த ரிஷி பேர் இருக்கு ஏழு ரிஷிகள் நாலு மூணு ஏழு அதாவது விஸ்வாம்திரர் ஜமதக்னி பராசரர் விஸ்வத்த ஜமதி பராசரர் பா விஸ்வ ஜமதி பராசரர்ந்துச்சு ஜமதி நாலு காற்றா வைஷ்டர் வரும் வைணர் பார்த்து காசிபுரம் வரும் ஆக வைஷ்டருங்கன்னு சொல்லக்கூடிய இருக்கே அது நடு நட்சத்திரம் ஏழில் அந்த ஏழ் நடுவு நட்சத்திர அடியே பக்கத்தில் ஒரு மனைவி நட்சத்திரம் பருந்ததுன்னு பேர் சப்தரிசி மண்டலம் ஏழை காட்டி ஏழில் மூளை காட்டி மூணு நடுவுகள் காட்டி நடு பக்கத்தில் இருக்கிற சின்ன இந்த காற்று அறுதி ஞாயிறு பேர் அப்படி போல் இங்கே சோழவாக இருக்கின்ற பிரம்மதம் பஞ்சபூதங்களை காட்டி சூச்சி பஞ்சபூதங்கள் அப்புறம் காரணசீரம் அப்புறம் மாயை பிரகிருதி அப்புறம் பிரம்மத காற்று எப்படி கரம் அதனால அப்பிரபஞ்ச முறைமையை தூள் அறிந்தது நியாயமே என்ன அர்த்தம் அப்படி போல சேஷாத்திரி சிவனான் சிவன் என்னும் மாதவன் யாரும் தெளிவுரைச் சேப்பினன் அப்படின்னு அர்த்தம் இதில் அதிகாரி விடயம் சம்பந்தம் பயன் நூலாசிரியர் இத்தனை அடங்கிருக்கு விஷயம் அதிகாரி விடயம் சம்பந்த விஷயம் நூலாசிரியர் இதெல்லாம் காலம் திக்குன்னு சொல்லுவாங்க இதில் நூலாசிரியர் இருக்குது நூலாசிரியர் சேஷாத்திரி சிவர் சரி விஷயம் என்ன ஜீவரும் ஐக்கியத்தும் அப்புறம் அதிகாரிகள் சகலம் சகலரும் அப்புறம் பயன் என்ன தெளிவுரை தெளிவு ஞானம் பெறும் பொழுது சம்பந்தம் செப்பினன் சொன்னான் என்பது சம்பந்தம் இதில் சம்பந்தங்கள் எப்படி என்று சொன்னால் அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் அதிகாரிக்கும் பயனுக்கு சம்பந்தம் அதிகாரிக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் சொல்லியாச்சு அப்புறம் விஷயத்துக்கும் விசி நூலுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் அப்புறம் அதிகாரிக்கும் விசாரத்துக்கு சம்பந்தம் இப்படி சம்பந்தங்கள் பல சொல்லுவார்கள் அதில் முக்கியமாக வச்சுக்கலாம் இதில் யாருன்னு சொன்னாலே மந்தன் மத்திமன் தீவிர தீவிரன்னு சொல்லக்கூடிய நாலு அதிகாரம் வச்சுக்கணும் அவர் தெளிவுற ஞானம் அடையும் பொருட்டு சேஷாத்திய மாதவன் மாதவன்னால் பெரிய அப்புற ஜானம் உடையவர் என்ன செப்பினு யார் சகல அதிகாரிகளும் தெளிவுற சேப்பினன் இது அதிகாரிக்கும் பயனுக்குள்ள சம்பந்தம் சரி யாரும் தெளிவு யாரும் இந்த தூளை அருந்ததின் நியாயமே என்ன அப்பிரபஞ்ச முறையமையை தெரிந்து கொள்வதற்காக செப்பினன் இது அதிகாரிக்கு விஷயத்துள்ள சம்பந்தம் நூலுக்கு விஷயத்துக்கு சம்பந்தம் என்ன என்று சொன்ன இப்பினிடையே எழும் ரசதம் போல் என்றுமா இல என்பாகி ஒப்பிட வேதமின்றிய பிரம்மத்தை உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமை இதுதான் நூலுக்கு விஷயம் அதே இந்த நூலில் இருக்குது அதனால் இது வந்துதான் சாத்திரமானதுனால நூலுக்கும் விஷயத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்று சம்பந்தம் அதன் பிறகு அதிகாரிக்கும் சம்பந்தம் உண்டு இதை படிப்பதனால அதிகாரி விசாரம் பண்ணக்கூடிய தகுதியுடையதாக இருக்கிறான் அப்படி தகுதியுடைய தான் இருக்கிறதுனால இது கர்த்தர் கர்த்தவாக சம்பந்தன் பேர் கர்த்தா ஆகிறார் இந்த நூலுக்கு அதிகாரி கர்த்தா அதனால தான் யாரும் இதை விசாரம் செய்ய தகுதி உடையலாக இருக்கிறார் அப்படி கர்த்தர் கர்த்தவாக சம்பந்தம் ஜனகஜன்யபாவ சம்பந்தம் அப்படி விசாரம் பண்ணதுனால ஞானம் உண்டாகும் அது தெளிவுரை யாரும் தெளிவுரை செப்பினன் சம்பந்தம் ஆகிய இப்படி இத்தகைய நூலுக்கு இந்த சிறப்பு பாயிரை செய்த படமளிசா அவர்கள் இவ்வளோ கருத்துக்களை வச்சு பாடியிருக்காருன்னு அர்த்தம் இதுதான் பாயிரத்தோடைய கருத்து அது நூலாசிரியாக எழுதியிருந்தாக்க பாயிரம் மற்றவர்கள் எழுதப்பட்ட சிறப்பாயிரம் பேர் எல்லா நூலில் பார்க்கலாம் வேதாஞ்சோடாமிலேயும் சிறப்பாயிரம் எழுதியிருக்காங்க அதில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கணும் இல்லை வச்சனமாக இருந்தனாலும் கூட வரணும் இது முன்னுரை பாருங்கள் அவதாரி இல்லை நாலு விதமாக இருக்குது எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை இதை வைத்து தான் ஒரு அளவுக்கு அது விளக்கியிருக்காங்க எப்படி நூலை மக்கள் ஏன் எப்படி முன்னுரி சொல்லணும் அவதாரி சொல்லணும் பாயிரம் சொல்லணும்னு சொன்னால் நூல் செய்த பிறகு இது சொல்லுன்னு சொன்னால் அதிகாரிக்கு பெருமைத்து நூல் முழுதும் படிக்க யாரும் உடனே ஆசைப்பட மாட்டாங்க சுருக்கமாக முன்னுரையில் சொல்லி ஆகணும் அப்படி சொன்னால் மேலே போக்க பார்த்தாக்கா ஓஹோ இந்த நூல் நமக்கு முத்திக் கொடுக்குமா அப்படி என்ன படிக்கலாமே என மூச்சுக்களுக்கு எண்ணம் உண்டாகும் இல்லை மற்றவர்கள் மூச்சு இல்லாதவர்கள் படித்தா படித்து பார்ப்பாங்க இது நமக்கு லாக்கம் போயிடுவாங்க அதே எல்லா நூலில் அப்படித்தான் வைத்திய நூல் ஒன்று இருந்ததுன்னா அந்த நூலில் இந்தெந்த வியாதிக்கு இந்தெந்த மருத்துவமனைகள் சொல்லப்பட்டவர்கள் முன்னாள் எழுதணும் இதை கையாளுபவன் வைத்தியனாக இருக்கணும் அவன் எந்தெந்த வருமானம் வரும் அவனுக்கு எழுதியிருந்தால்தான் அப்படியா வைத்தியம் படிப்போமா எனக்கு ஆசை உண்டாங்க இந்த நூல் பற்றி ஒன்றுமே இல்லைன்னாக்கா பூரா படிச்சுட்டே இருப்பான் அப்போ தான் ஆரம்பிப்பான் அதனால் நூல் செய்த பிறகு நூல்களை பிரவருத்தி உண்டாகும் போட்டு அதிகாரிக்கு முன்னிலை எழுதவிட அவசியம் இருக்குது கரெக்டாக செய்யணுன்னு சொல்லப்படும் அப்படி முன்னிலை இல்லாத நூலெல்லாம் அது நூலாக கருதப்படது ஆயிரம் முகத்ததாக கண்டதாயினும் இப்போ ஆயிரம் இல்லாதது பணவல் அன்றே நல்ல சுற்று சொல்கிறேன் இன்னும் மாடக்கு சித்திரமும் மாணகருக்கு கோபுரமும் ஆடமை நல்லாருக்கு அணியும் போல நாடிதுரை ஐதுரையாக வைத்தார் பேதுரையாக வைத்தார் கொஞ்சம் பின்னாலே மறந்து போச்சு அதாவது நகரம் சொல்லுன்னா கோபுரமெல்லாம் இருக்கணும் முன்னாலே மாடுன்னு சொல்லணும்னா மாடுக்கு சித்திரமெல்லாம் இருக்கணும் மாடி வீடுகளுக்கெல்லாம் அழகுபடுத்துறதுக்கு மாநகர் கோபுரமும் ஆடமை அணி நல்லா இருக்கு அணியும் நாட்டியை மாடுறான்னு சொன்னாக்க அவளுக்கு ஆபரணங்கள் இருந்தால் தான் நாட்டிய சிறக்கும் ஒன்றும் இல்லாமல் ஒரு பட கெட்ட ஆடலான்னு யாரும் பார்ப்பாங்க அது அப்படி போல் இது முன்னுரிங்கிறது இந்த மதிப்பு மதிப்பு தான் மகிமை இருக்கான் பாருங்க முன்னரை செஞ்சு செய்யணும்னு சொன்னாக்க யாரும் வரமாட்டாங்க நாட்டியை மாட தெரிஞ்சாலும் கூட அழகுப்படுத்திக்கலாம் நாட்டி வரமாட்டான் அப்படி போல் நல நலா கூட பெருவர்த்தி உண்டாகும் பொருள்ட்டு முன்னரை சொல்லி அவங்க அந்த சம்பிரதாயப்படிக்குற முன்னரை நூலாசையை சொல்லும் கூட முன்னாடி சொல்லியிருக்கலாம் முடிப்பாசையை விட்டுருக்கலாம் எப்படியோ ஒன்று அது சிறப்பாக செய்யலாம் சிறப்பாக சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் செய்கிறதோடைய வேறு காரணம் இல்லை இவ பர பெரும்பாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க நூல் ஒன்றுனே ஆரம்பி செய்கிறாங்க இவர் ராம் சுகதாஸ் மொழிபெயர் நூல்களை அப்படித்தான் புது புது பாடல்கள் இலக்கணத்துக்கு பொருந்தும் இல்லாமல் பாடல்கள்லாம் பத்திரிகையில் போட்டு நூல் போட்டு விற்கிறாங்க இப்போது இலக்கணத்துக்கே பொருந்தாது எதுவுமே கிடையாது அந்த காலம் வரைக்கும் இப்போது சுதந்திரத்தை முந்தியோட பாடபத்து நூல்கள் இலக்கணப்படிக்கும் வந்துக்கிட்டு இருந்தது இந்த கட்சிக்காரை வந்தாங்க இந்த நாசிய கட்சிகள் எல்லாம் கெடுத்துட்டாங்க சமுதாயத்தையும் கெடுத்தாங்க சம்பிரதாயத்தையும் கெடுத்தாங்க படிப்பீங்கள் தமிழையும் கெடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க என்ன பண்ணுறது அவங்க கேட்குற காலையில் மெஜாரிட்டி அவங்க யார் கேட்க முடியும் புலவர்கள்லாம் படிக்கிறாங்களா புலவர்கள் கூட இந்த மாதிரி திரும்பிக்கிட்டாங்க நௌகிக்கத்தில் தெய்வபக்தியும் எடுத்தாங்க தேசபக்திகள் எல்லாம் கழுத்து விட்டாங்க அப்புறம் ஏன் சுனாமி அள வராது இந்த அவதாரிகள் அவசியம் இதுதான் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா முடியாது நூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மேன் மக்கள் இது மாட்டான் கீழ்மக்கள் தான் ஏற்றுக்குவாங்க கீழ்மக்களுக்கு என்ன கெட்டுப்போன கத்திரியா அவர்கள் கதாயம் எடுத்து வாங்கி போடுறாங்கல்ல அல்ல புழுவிடும் கட்டிப்போ கணிச்சில் இருக்கும் ஒரு ரூபாய் கொடுங்க ஒரு கூட கத்தி கொண்டு வந்துடுறாங்க மாங்காய் இருக்க அழுகிப்படா கிடைக்கும் சரி அரைரூபா கொடுப்பா ஸ்வீட் போட்டால் தீட்டு வந்துடுறாங்க நல்லா மேன்மக்கள் வாங்குவாங்களே காசு பண்ணா போட்டு நல்லா படமடியா அப்படிமா அவதாரிகை இல்லைன்னு சொன்னாக்கா அது நூலாகாது முன்னுரை அவதாரிகை அணிந்துரை பாயிரம் இதெல்லாம் ஒரு படிச்சவர்கள் தான் இப்படி அதான் இருக்கணும்னு சொல்ல மாணத்தினுடைய கருத்து அதுதான் என்பது வார்த்தை அதன் பிறகு கடவுள் வாழ்த்து சொல்லியாச்சு அது என்ன ஆணைமுகன் யானை முகத்தோடு கூடிய முழுவதற்கடவுளாக சொல்லப்பட்ட கடவுள் தீவிரமான புத்திரம் ஆறுமுகன் ஆறுமுகங்களை கொண்டவர் இதே சீவருமானுடைய ரெண்டாவது புத்திரன் அணிமுகன் ஆறுமுகன் அம்பிகை அப்போ சீவருமானுடைய அர்ஜாங்கி பார்வதி தேவி பொன்னம்பளவன் பொன்னம்பல சிதம்பர எழுந்தருளிய நடன திருநள்ளை செய்யக்கூடியவர் அணிமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பளவன் அப்புறம் ஞானகுரு ஞானகுருன்னா எனக்கு ஞானத்தை கொடுத்த குருநாதர் அவர் என்ன சரஸ்வதி தேவின்னு அர்த்தம் ஆனால் உள்ள அடிய மனமே நீ கருதுவாயாக சிந்திப்பாயாக நமஸ்காரம் பண்ணுவாயாக அர்த்தம் அதனால் இந்த இத்தனை தெய்வங்களையும் சுருக்கமாக ஒரு வருடம் வச்சுட்டார் அவர் எவ்வளோதான் கொஞ்சம் தனித்தனி பாண்டி பாண்டி தான் பெருசாக ஒரே ஒரு அடிக்கிட்டார்னு அர்த்தம் இது கடவுள் வாரத்தை பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது சரி சுத்த பிரமா இருக்கின்ற சர்வசாட்சியின் இடத்தில் அக்னியர் சூடு போல அபின்னமாக ஒரு சக்தி உண்டு என்பது விளக்கம் கொடுக்கணும் சுத்த பிரம்மம் என்பதற்கு விளக்கம் ஏற்க என்று சொல்லப்பட்டிருக்கு சர்வசாட்சி சொல்லப்பட்டிருக்கு அக்னியர் சூடு போல என்று சொல்லதினால அபிண்ணமாக என்று சொல்லப்படுது பின்னம் இல்லாமல் ஒரு சக்தி உண்டு இது முதல்ல சக்தி அங்கீகாரம் இதுதான் சக்தி விஷ்ணாத்வேதோன்னு பேர் சக்தி அங்கீகாரம் பண்ணிக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் எடுத்த ஒன்று அணிவச்சினையே இங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் புரிகிறது இல்லை மக்களுக்கு அது ஏன் அபிண்ணமாக ஒரு சக்தி உண்டுன்னு சொல்கிறது இந்த அக்னி திஷ்டாந்த அக்னியில் மூன்று சொல்லப்படும் லோகிதம் அதாவது சிவப்பு நிறம் அக்னிக்கு உண்டு பிறகு தொழில் அக்னிக்கு மூன்று அதாவது தர்மம் என்பது சுபாவம் அது செவக்கூடிய தர்மம் அது எப்போ இருக்கும் தகித்தல் தொழில் அது தகித்தல் குணம் தகித்தல் தொழில் இருக்கே அது பக்கம் செய்யுது பாகமும் செய்யுது தொழில் தொழில்னு பேர் உஷ்ணம் உஷ்ணம் இருக்கே அதே பக்குவம் செய்யுதுன்னு அர்த்தம் பிறகு தகித்தல் தொழில் அதுக்கு அதனால் அக்னியானது செவப்பாகவும் உஷ்ணமாகவும் அப்புறம் வெளிச்சமாகவும் இருக்குது வெளிச்சம் ஒளி கொடுக்குது இந்த மூணு கொடுக்குது இதில் உஷ்ணம் இருக்குது உஷ்ணத்தை இங்கே சக்தியாக கொள்கிறாங்க சில சமயங்களில் மணிவந்தராதி ஔஷதங்களால கட்டுப்படுது கட்டுப்படுத்த உடைய அறிஞ்சு போடுறதில்லை அமைக்க வைக்கிறது இது அலோபதி மருந்து எப்படி நோயில் அமைக்க வைக்குதோ அப்படி போன அந்த மந்திர சக்தினால மணி மந்திர ஔஷதம் அதில் எரியும் தீ சிகப்பாக இருக்கும் தீ வந்து செவப்போடு இந்த தவனம் உஷ்ணம் இருக்கு அது மட்டுந்தான் கட்டுப்படுபது மற்றெல்லாம் கட்டுப்படுறதில்லை அது ஒன்று தான் அப்படி இருக்கிறதுனால சில சமயங்களில் சக்தியாக அங்கீகாரம் பண்ணுறது உண்டு எப்போ சொருவுமே மூணு சேர்ந்து அடியுமே அதை மாற்ற முடியாது இருந்தாலும் தற்காலிகமாக மணிமதி அவசர கட்டுப்படுறதைய வாசகமாக இல்லை அதுபோல் இங்கே அபிணமாக என்ன சொன்னதுனால இது அந்த பிரம்மத்தின் இடத்தில் மாயை இந்த உற்ற சக்தியாக இருந்து கொண்டு அடங்கியது விரியுது சங்கோஷ விக்காசப்படையுது என்ற கருத்தை வளர்க்குறார் ஆனால் இது பரமாத்மத்துக்கு உடன்பாடு இல்லை எப்படின்னு சொன்னால் பிரமத்தினிடத்தில் எந்த ஒரு சக்தியும் சம்பந்தம் கிடையாது அறிவு செய்யும் கற்பி சம்பந்தம் உடனே வாசு சம்பந்தம் இல்லை இது வாச சம்பந்தம் இது இந்த மாதிரி சொன்னாக்க அதனால் சக்தி பேர் இருக்குது பரமாத்வை அங்கீகாரம் கிடையாது இப்ப ஏன் வச்சாரன்னு சொன்னா இப்படி ஆரம்பத்திலேயே மந்திரதிகாரிகளுக்கு அனிவசனியமாய இதாக இருக்க அப்படியே இதுக்கு சம்மந்தம் இல்லை அது எங்கிறது எப்படி வந்து சொன்னாக்கா அது என்னையாது எப்படி வந்து ஒன்றும் புரியலையா சொல்லுவாங்க சில இந்த நூல் புரியதுன்னு சொல்றதுதான் உத்தம அதிகாரிகளுக்கு இது ஏற்புடையதல்ல அப்போ வந்து என்ன ஆச்சு கட்டுப்படுது விரிதுன்னு சொன்னாக்கா அது பிரம்மஸ்வரூபத்துக்கு குற்றம் ஏற்படுது அது விகாரியாக போயிடும் நிர்விகாரின்னு சொல்ல இலக்கணத்து பிறந்தார் அது எப்போ ஒரு ஏமா இருக்கு எந்த மாதிரி கிடையாது இல்லை கிருத்தியம் செயல் ஆகிடுது சங்கோஷ விகாசம் அடையக்கூடிய பாவனை உண்டாகுது பிரம்மத்துக்கு எந்த விதமான குற்றம் சொல்லக்கூடாது அப்புறம் என்ன இருக்கு அது அனிவச்சி சொல்லுது ரொம்ப நிரூபிக்க முடியாது எப்படி வந்தது அது எப்படி வந்து தெரியாது சொல்ல முடியும் சொல்லக்கூடாத நிலை இப்படி சொல்லக்கூடாது எப்படியா வச்சுக்கிறதுன்னா அது ஒத்துக்கூடாது தான் சொல்கிறேன் அதுதான் சொல்ல முடியாது தான் சொல்ல முடியாது எப்படி சொல்றது அதுதான் என்ன மாயன்னு போகிறாரு இல்லாத காட்டில் தான் எது இல்லையா காட்டும் அது எல்லாம் சாமர்த்தியம் அப்படி எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது சொல்ல முடியாது அனாது அது எப்போ வந்தது அனாது அது அனாதியான வசதி அனாதி வேட்டில கரை ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது ஒண்ணுமே பிடிபள்ள சரி போக்குறதுக்கு வேணும் சோப்பு இருக்கு சாதனம் போக்கிக்கலாம் கரை போக்கிக்கலாம் இந்த கரை எப்படி வந்தது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே பிடிபள்ளியே இதுக்காக மூணு நாள் ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றும் பிடிப்படல என்னையா பண்ணுறது பிடிபடலாம் முடிவு பண்ணிக்க வேண்டிய அவ்வளோதான் அடி வச்சுட்டீங்க பிற போக்குறதுக்கு என்ன ஐயா இதுக்கு இந்த மூணு நாள் ஆராய்ச்சி வேண்டி பிரியாது இல்லை அப்பயே போக்கிற பண்ண போக்குறது எங்களுக்கு ஃபோட்டோ போயிட்டு போகுது போயிட்டு போகுது அதுபோல் இங்கே மாயை பற்றி ஆராய்ச்சியாகவே இல்லை பிறகு என்ன இருக்கு அடி வச்சு ஒரு முடிவு பண்ணிட்டாக்கா எப்படியா வந்தது அது வந்தது இப்போ எப்படி இருக்காது அத்தியாரவாதமாக தோற்றுது தோற்றம் ஒடுக்க முண்டதுக்கு தோற்றத்தை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒடுக்க பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நானும் தான் வேட்டியில் தோற்றம் உண்டு கரை ஒடுக்கிறதுக்கு சோப்போட்டாக போகும் அதுக்கு முன்னாடி வழி தெரிஞ்சிக்க சொல்லுங்க சொல்லப்படுது எப்படி வந்தது எப்படி வந்தது என்னக்கா நீப்பா ஒரு வருஷந்தான் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்குமா எப்படியோ எங்கே போகணும் எங்கேயும் வந்து ஒட்டிக்கச்சு கடைப்பிடிக்க முடியாது நீ பிரதில்லை சரி அப்பா மாயை பற்றி நான் விரிச்சு சுருக்கிறேன்னு சொல்கிறேன் மாயை பற்றி விரிச்சி சுருக்கிறது தான் அதே அத்தியாரம் அவ்வாந்து பேரும் ஏ இப்பினையே ரசதம் போல் என்றுமா இலகு இன்பாகி ஒப்பிட வேதமின்ற ப்ரமத்தை உற்றிலும் பகுதி முன்னாள் என்ன அது எப்படியும் சேர்ந்து போச்சு கிழிஞ்சில் வெள்ளி எப்போ வந்தது ஏன் வந்தது சொல்ல முடியுமா எப்படியோ தெரியுது வந்ததில்லை போனதில்லை தெரியுது அவ்வளோதான் பகல் நேரம்தான் ராஜி நேரமா மந்தாந்தகாரமாக பாம்பு தெரியுது மந்தாந்த சொல்லலாம் அவன் ஜலம் தோற்று பகல் நேரம் அது எப்படியோ தோட்டுறது அதான தெரியல ஒரு சொல்லக்கூட சாமர்த்தியம் இருக்குது அந்த கணல் காணலுக்கு அப்படி போனது பிரம்மத்துக்கு தன்னையே இந்த மாயின் சம்மந்தத்தினால பிரபஞ்சமா தோட்டக்கூட சாமர்த்தியம் இருக்குது அது விசாரணை பண்ணி தெரிஞ்சு கேப்பா ஏன்னு சொல்கிறார் இவ்வளோ வேலை இருக்கு பாருங்கள் இதை வேதந்தத்தில் கடைசி முடி வந்தேன் இந்த முடிய சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திஷ்டாந்தம் கொடுத்து சொல்கிறார் அதுதான் சுத்தப்பிரமாக இருக்கின்ற சர்வசாட்சியிடத்தில் அக்னியைச் சூடு போல் அப்படின்னு ஒரு உண்டு எல்லாம் அங்கேயாரம் பண்ணிக்கிறது இது சுத்தப்பிரம என்ன அப்புறம் சர்வசாட்சியான என்ன என்பதை பற்றி வியாக்கியானம் பண்ணுறாங்க சுத்த பிரம்மம் ஏன்னு சொன்னாக்கா அந்த புஸ்தகத்தில் விளக்கம் போட்டுருக்காங்க எப்படி இருக்கு நித்த சுத்த புத்த முத்த சத்திய பரமானந்தமாகிய பரமானந்த அத்வைதமாகிய இலக்கணங்களை பொருந்தி பெரிதுக்கெல்லாம் பெரிதாக இருப்ப பிரம்மம் பிரம்மத்து விளக்கம் தான் என்ன அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் எதுக்கையா பெரியும் எல்லாத்துக்கும் பெருசு எதை பெருசு சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பெரியது சப்த பிரமங்கள் சொல் அதுக்கும் பெறதுக்கு பெரிசுதான் சத்திய பரமானந்த அத்யத மாதிய இலக்கணங்களை பொருந்தி பிரிதிக்கெல்லாம் பிரிதியா இருப்பது பிரமம் சொல்லப்படுறதுல பிரம்மத்துக்கு இலக்கணம் அது எப்படி பெருதி வைக்கிறது என்ன பேர நாளைக்கு சொல்ல போறேன் முதல் பேராவில் நித்த சுத்த புத்த முத்த சத்திய பரமானந்தமாகிய பரமானந்த அத்வைதமாகிய இலக்கணங்களை பொருந்தி பெருதுக்கெல்லாம் பெரிதாக இருப்பது பிரம்மன் சொல்லப்படுது இது பெருதுக்கெல்லாம் பெரிதாக இங்கே இந்த விளக்கம் சப்த பிரம்மங்களுக்கும் பெருசுதான் அதாவது ஏழு பிரம்மங்கள் சொல்லப்படு சொல்லப்படுறேன் சீட்டிசி சம்மாரம் சீட்டி வர்த்தா பிரம்மதேவன் அது சிட்டிகளுக்கெல்லாம் பெருசு அவர் திதி விஷ்ணு எல்லா ரச்சிப்பு செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பெருசு மூணு உலகங்களுக்கும் பெருசு அவர் தான் அதில் பிரம்மசி சம்மார காலத்தில் எல்லாம் முடிந்து சம்மாரம் செஞ்சு எஞ்சிருப்பார் அவர் தான் ஆனால் அவர் தான் அது பிரம்மம் வேதம் ஒரு பிரம்மம் வேதம் எல்லா காலத்திலும் இருக்குது அது பெருசுக்கு எல்லா சாஸ்திரங்களுக்கும் பெருசு அதுதான் சாஸ்திரங்களில் பெருசு அது வேதம் தான் அப்புறம் வேதம் ஜாதி ஜாதிகளில் பெருசி பிராமணன் அது பிரமம் அதில் பிராமணன் சொல்கிறது மிருகங்களில் பெருசி பசு ஏன் பசுன்னு சொன்னாக்கா மற்ற மிருகங்கள்லாம் இருந்தாலும் பயன் இல்லை காட்டில் சிங்கம் அது எல்லாம் நமக்கு தேவையில்லை நாட்டில் எத்தினமற்கிருக்கூதெல்லாம் கடுதலாக இருக்குது காலமோடு கூட இருக்குது பசு தான் உயர்வு அதை பால் கொடுக்குது பசுவின் பால் தாய்ப்பால் சமானம் சொல்லுவாங்க அது யஜ்யாதி கர்மங்களுக்கு உகந்தது அதனால் பசு தான் உயர்வுன்னு சொல்லலாம் மிருகங்களில் பசு உயர்வு ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் உயர்வு அது பிரம்மந்தான் மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஒரு மூர்த்தத்தை குறிக்கும் இது அந்த மூர்த்தத்தை குறிக்காது இது அடிப்படையாக வைத்து தான் மற்ற மந்திரங்கள் செயல்படணும் இதை பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அதனால மந்திரங்கள் சாஸ்திரங்கள் மிருகங்கள் ஜாதிகள் இந்த நாலு அது ஒரு மூணு மொத்தம் ஏழு சப்த பரமும் பெரும் இதெல்லாம் பெருசுனாலும் கூட இதுக்கெல்லாம் பெருசு அந்த பரமன் தான் அதை விட பெருசில்லையான்னு சொல்றாங்க அப்படி எப்படி இதை ளக்கிறாங்கன்னா நித்தா என்பதற்கு இலக்கணம் சொல்றாங்க இப்பிரம்ம விளக்கணங்களுள் பிராகபாவம் பிரதம்சாபாவம் அன்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் என்னும் நான்கு அபாவங்களும் விடுபட்டு சதோதிகமாக இருப்பது நித்தம் பிரம்மத்துக்கு நித்திய இலட்சண நிமித்தமான நான்கு அபாவங்களின் இன்மை இதனால் அனாதியாயம் நாசமற்றதாயம் சர்வான்மகமாயும் சத்ரபமாயிரத்திலால் என்கேனார் மித்த லட்சணத்துக்கு உடன்பாடு எதிர்மறை என்று சொல்றார் அதாவது பிராகபாவம் பிரத்யுவம்சாவம் அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் ஏன் நாலு அபாவம் இன்மைன்னு அர்த்தம் முன்னின்மை பிரத்வம்சம் பின்னின்மை அந்யோன்யாபாவம் ஒன்றில் ஒன்றின்மை அத்தியந்தாபாவம் முற்றுமின்மை இன்மைன்னு அர்த்தம் அபாவம்னா பாவம்னா இருப்புன்னு அர்த்தம் எதனால் இந்த நான் இன்மைகள் சொல்றேன்னு சொன்னாக்க அனாதியாக இருக்கிறதுனால முன்னிலையேன்னு சொல்ல முடியாது அநாதியாயம் நாசமற்றதாயும் பிரமத்துக்கு நாசம் கிடையாது அது பின்னை இல்லைன்னு சொல்லப்படாது பிரத்வம்சம் பின்ன இல்லைன்னு சொல்லப்படாது ஒரே வசுவாக இருக்கிறதுனால ஒன்றில் ஒன்றியின்மைன்னு சொல்ல முடியாது ஒன்று இருக்கிறது ஒன்றில் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் யாபமாக இருக்கிறதுனால முற்றும் இன்மைன்னு சொல்ல முடியாது ஒராய் இல்லை ஒரு இடத்துல குறை இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால நான்கு இன்மைகள் எதனால் இல்லைன்னு சொன்னால் அநாதியாயம் நாசமற்றதாயும் ஏகரூபமாயும் வியாபமாயிருப்பதனால நான்கு இன்மைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படும் இது நித்த இந்த விளக்கம் நித்தம் சுத்தம் சுத்தத்துக்கு ஏராளமான விளக்கம் சொல்கிறாங்க மாயை மாயா காயமான ஜெக ஜீவ பரமெனும் முப்பத்தி ஐந்து தத்துவங்களின் சுத்தம் முப்பத்தி ஐந்து அசுத்தம் முப்பத்தாறாம் தத்துவம் சுத்தம் அது என்ன முப்பத்தி தத்துவங்கள் அசுத்தம் எப்படின்னு சொன்னால் ஜாதி வருண ஆசிரமங்களிலும் தர்ம அதர்மங்களிலும் அவற்றின் பலன்களான ஸ்வர்க நரகங்களிலும் அவற்றின் சேஷங்களான அனந்தங்கோடி ஜனனங்களிலும் தொடக்குற்று அலைவதீவனுக்கு அசுத்தம் ஜீவன் இருக்கான்னா இவ்வளோ வேலை பண்ணுறாங்க ஜாதி வருண ஆசிரமங்களில் சம்மந்தப்பட்டிருக்கான் ஜாதிகள் வருணங்கள் உட்பிரியர்கள் ஜாதியின் பேர் வருணங்கள் அது அவருடைய நிறங்களை பருத்தி குணங்களை தொழில் நாளே குணம் தான் பிரிக்கப்பட்டது ஆசிரமங்கள் மனதின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஜாதிகள் அனந்தம் வருணம் பிராமண சத்திரிய வைஸ்ய சுத்திரம் சொல்லப்படுது அப்புறம் பஞ்சமுன்னு ஐந்தாவது ஜாதி சொல்லுவார்கள் அதன் பிறகு ஆசிரமங்கள் இருக்கே பிரம்மச்சரியம் கிரக அரசம் வானபருஷம் சன்னியாசம் சொல்லப்படும் இப்படி இருக்கிறது அதுவோட தர்மம் அதர்மம் தர்மம் சாஸ்திர சம்மதமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு தர்மம்னு பேர் சாஸ்திர விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதர்மம்னு பேர் அதனால் என்ன வரப்போகுது அவற்றின் பலன்களான என்ன புண்ணிய பாவங்கள் அதற்கு பலன் என்ன ஸ்வர்கரக்தான் தர்ம வழியிலே சாசோகோக்தமாக வாழ்வார்கள் ஆனால் ஸ்வர்க்கம் அதர்மொழியை வாழ்வார் நரகம் அது மட்டும்தான் அதன் பிறகு அவற்றின் சேஷங்களான அனந்தங்கோடி ஜனனங்களிலும் சேஷம் என்ன மிச்சம் என்ன மிச்சம் இருக்கு தனித்த புண்ணியம் தனித்த பாவம் மேல் அனுபவித்தாலும் கலப்பு புண்ணியபாவம் இருக்கே அது பூலாவுக்கு வந்தாகணும் அதுதான் சேஷம் மிச்சான்னு அந்த கலப்பு புண்ணிய பாவங்களுக்காக அளந்த கோடி ஜெர்மங்கள் எடுத்தாவணும் தொடக்குற்று அலைவதுவே அப்படி பந்தப்பட்டு மேலும் கீழும் சுத்தி கொண்டு ஜீவனுக்கு அசுத்தம்னு போயிரு பின்னா ஜீவனுக்கு சுத்தம் என்ன இது இருந்து விடுபட்டால் சுத்தம் அதாவது ஜீவன் முத்தன் சுத்த ஜீவன் பெத்த ஜீவனுக்கு இது இதுதான் பெத்த ஜீவன் பேர் அசுத்தம்னு போயிரு ஜீவனுக்கு ஜெகஜிபுரம் முப்பத்தி ஐந்து அத்துவங்களுக்கு அர்த்தம் சொல்லப்படவில்லை ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர்றார் முதல ஜீவனுக்கு அசுத்தம் இது ஆன் பிறகு ஈஸ்வரனுக்கு அசம் சொல்றார் திருட்டியாதி பஞ்ச கிருத்தியங்களே ஈஸ்வரனுக்கு அசுத்தம் திருட்டி தீர்த்தம்மாற அனக்கிரம் திரோபாவம் சொல்லக்கூடிய அஞ்சு தோழ்கள் ஈஸ்வரனுக்கு அது என்னது ஈஸ்வரனு கூட அருத்தமும் ஈஸ்வரன் பிரம்மசுரமாக இருந்தும் கூட ஒரு கிரியை செய்தனால அசுத்தம் தான் கிரியை எங்கெங்கு நல்லது அஸ்தம் ஏன்னு சொன்னால் அஸ்தமான மாயால் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அசுத்தம்னு பெயரும் மாய அசுத்தம் பிரம்ம்தான் சுத்தம் பிரம்மம் சம்பந்தப்பட மாயோடு சம்மந்தப்படாமல் இருக்கும்போது எந்த விவகாரம் கிடையாது சுத்தம்னு போயிடும் அந்த பிரம் மாயோடு சம்மந்தப்படுது பிரம்மம் நேரடி சம்பந்தம் இல்லை அது சம்மந்த மாத்திரத்திற்கு சொல்லப்படுது அதான் ஈஸ்வரன் சம்மந்தமாக தான் பிரதிமன்று அர்த்தம் பிம்பம் பிம்பத்து கண்ணாடியில் பார்த்தோம்னா கண்ணாடி உருவம் தெரியுது அந்த கண்ணாடியில் உருவம் தெரிகிறதுக்கு அதிர்ஸ்டம் உண்டு கண்ணாடி அம்சங்கள் என்னென்னவோ அதெல்லாம் அதில் தெரியும் மேடு பள்ளங்கள் புள்ளிகள் அந்த பிரதிபிம்பத்தில் தோற்றம் ஆனால் பிம்பத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படி போல் இந்த பிம்பமாகிய பிரம்மத்துக்கு விவகாரம் மட்டும் இருக்க மாய சம்மந்தம் எந்த சொந்தரமும் இல்லை சுத்தமாக தான் சுத்தம் பிரம்மது முப்பத்தஞ்சு தத்துவங்கள் அசுத்தம் இல்லை அப்போது சம்மந்தப்படும் போது முப்பத்தஞ்சு தத்துவங்களாக பிரிக்கப்படுகிற முப்பத்தஞ்சு தத்துவங்கள் பிரிக்கும் போது அப்போ ஒவ்வொரு தத்துவமும் அருத்தம் சொல்லப்படும் போது ஈஸ்வனுக்கும் அசுத்தம் என்ன ஐந்து கிருத்தியங்கள் செய்கிறார் அவர் அந்த ஐந்து செய்யும்போது அந்த பிரம்மம் நிஷ்கிரியங்கிற நிலை போய் அந்த பிரேமத்துக்கு கிரிய எங்க பெயர் வருவது கிரியது அஸ்தமிங்க எங்கெங்க கிரியைகள் இருக்கிறனால அது அஸ்தம் அது கிரி அட்டை இடம் சுத்தம் சுளுத்தீங்களே ஜீவனுக்கு கிரிகை கிடையாது ஆனா சுத்தம் தான் ஜாக்கிரசோபனத்திலே கிரிகை இருக்க அசுத்தம் அதான் சொல்றேன் ஆகவே திருட்டி ஆதி பஞ்ச கருத்தியங்களே ஈஸ்வனுக்கு அசுத்தம் மாய்க்கு என்ன அசுத்தம் சங்கோஷ விகாசங்களே சங்கோஷம் சுருங்குதல் விகாசம் விரிதல் சுரியும் சுருங்கும் விரியம் எப்படி சுருங்குது பிரபஞ்சமாக விரியம் பழைய படிக்க சுருக்கமாக அந்த காரிய நிலையிலிருந்து காரணிகளுக்கு வந்துடும் இதுதான் மயக்க அசுத்தம் அவித்தே கண்ணா அசுத்தம் சொன்னாக்க அதிஷ்டானத்தை மறைத்தலும் தத்துவ ஞானத்தை கெடுத்தலும் கெடுவதே கெடுதலும் கெடுதலுமே தத்வானத்தை கெடுவதும் அவித்தை அசித்தம் அதிஷ்டானத்தை மறைக்கும் அதிஷ்டானம் என்ன கூடசன் கூடசனாக மறைக்குது ஜீவனுக்கு அதிஷ்டானம் கூடசன் தத்வானம் வந்தது அது இல்லை இருக்கட்டும் தெரியாது போயிடும் மாப்பிள்ள சோழர் மாதிரி போய் போயிடும் சேரம் ஒன்றா மாப்பிள்ள போய் இருக்க மாட்டேன் ஓடி போயிடும் அப்படி போல் போயிடும் இது அந்த அசுத்தம் அதன் பிறகு சூட்சம் செய்வதுக்கு அவசரம் இருக்குது ராகத்வேசாதி குணங்கள் சுக்ம சேர்த்துக்கு அசுத்தம் இந்த சுசேரம் சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய இருபது தத்துவங்கள் இருக்கின்றனவே அதுக்கு அசுத்தம் என்னன்னு ராகத்வேசான் ராகத்வேசாதி குணங்கள் அந்த கணக்காக இருக்கு மற்ற பதினஞ்சத்துவங்கள் இல்லையென்னா அந்த கணத்தில் ராகத்வேஷங்கள் இந்த பதினஞ்சத்துவங்கள் செயல் மூலமாக செயல்படுது அதனால் அசுத்தம் அது ராகத்யசாதி குணங்கள் இல்லாமல் சுத்த சுத்த குணமாக இருக்கும்போது அது சுத்தமாயிரு அது என்ன சுத்தம் பிரத்யேகி அப்படின்னு பரமாத்மாவே நான் டம்பம் கர்வம் முதலிய அசுக குணங்கள் இல்லாமல் நான் சாட்சியமாக இருக்கேன் சுவரசாட்சியாக இருக்கேன் என்று இந்த பாவனை இருக்கும்போது அந்த சூசேலை சுத்தமாயிருக்கு சம்மந்தப்பட்ட கர்மேந்திரிய ஞானேந்திரிய வாழ்க்கிறாள்னா அமைதி பெறுகிறது அதனால அது சுத்தம் அடைகிறது அர்த்தம் இருபது தத்துவங்களும் அந்த ராஜத் தேசங்கள் இருக்கிறதுனாலதான் அசுத்தம்னு சொல்லப்படும் ஒரு பஞ்சபூதங்களுக்கு அசுத்தம் என்ன சொல்லிட்டு வர்றார் மலம் மூத்திரம் குப்பை சேரி மயானம் இவைகள் பிரித்திக்கு அசுத்தம் பிருத்தி பூமி பூமிக்கு எதுவும் அசுத்தம் கண்ட இடங்களில் மலம் கிளைகிறது அசுத்தம் சேரி மயானம் அதெல்லாம் போக வரும் இப்போ காணும் அந்த பக்கம் போக வந்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி வரும் வர்றது இல்லையோ நான் தான் இந்த குப்பை சேரி மயானம் அது சேரன்னா கீழ்மக்கள் வரக்கூடியதெல்லாம் சேரின்னு பேர் சேர்ந்திருக்கிறதுனால சேரி அசுத்தமாக தான் இருக்கும் சேலத்தில் இந்த குடிசை மாற்று திட்டம் அசுத்தம் அப்புறமேல அப்பூ இருக்க அஷ்டம் என்னான்னா அலை திவளை நுரை குமிழி கலங்கள் பாசி முதல் இவைகள் அப்பூரு கஷ்டம் தண்ணிக்கு இருக்கும் தண்ணி சுபாவம் திவழ இருக்கு குமிழி வரும் நுரை வரும் குமிழி வர அவர் கலங்கள் உண்டாகும் பாசி படரும் இதெல்லாம் அஸ்தம் தண்ணிக்கு அவர் அக்னிக்கு அசத்தம் புகை போரிகி பாகம் இவைகளே அக்னிக்கு அஸ்தம் புகை வரும் பொறிகள் பறக்கும் அப்புறம் பாகம் பக்குவம் பண்ணும் அதாவது அக்னிக்கு சம்பந்தப்பட்ட பாத்திரங்களில் இருக்கிற பொருள்களை பக்குவம் பண்ணும் அதை சமையல் பண்ணுறதெல்லாம் அப்புறம் வாயுக்கழுத்தம் நற்கந்தம் துர்கந்தம் மிஸ்ரகந்தம் வாயுக்கழுத்தம் வாசனை உள்ள நற்கந்தம் துர்க்கந்தம் கெட்ட வாசனைகள் மிசிரகந்தம் கள இப்படி அப்படி இருக்கும் பணம் பண நாத்தோடுலாம் துர்க்கந்தம் இது வாயுக்கஷ்டம் அதன் பிறகு ஆகாச கஷ்டம் என்ன இடி குமுறல் மின்னல் மேகம் தூளி படலம் இவைகள் இதெல்லாம் குறைகள் இதில் அஷ்டம் இல்லைன்னா நிம்மளமாக இருக்குது ஆகாசம் சுத்தமாக இருக்கு இது முப்பத்தி ஐந்து தத்துவங்களுடைய அஸ்தங்களை போய் சொல்லி பிடிச்சார் அதன் பிறகு புத்தம் புத்தம் புத்தம்னா புதிதுன்னு அர்த்தம் அது எப்படி பிரமம் பொரித்தா இருக்குன்னு சொன்னால் அந்த கண்ணனை விருத்தி ஞானம் போல தோன்றி தோன்றிக் கடாமல் நித்திய ஞானரூபமாக இருப்பதால் புத்தம் அந்த கண்ண விருத்தியிருக்கே சென்னை சென்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வினாடி ஒரு செகண்டு செகண்டுக்கு ஆயிரம் ஆறு மாறு அப்படிப்பட்ட மாறுதல் அடையக்கூடியதான் அந்த கண்ண விருத்திகள் அப்படி கிடையாது அந்த கண்ணை விருத்தி போல தோண்டி தோண்டி கெடுதல் இல்லாதனால புத்தம் பிரம்மஸ்வரூபம் ஒரே மாதிரி இருக்குது ஞானஸ்வரூபமாக இருக்குது அது வேறு அது ஜடஸ்வரூபம் அந்த கண்ணை விருத்தினால் ஜடந்தான் இது ஞானரூபம் ஞான வடிவமாக இருக்குது அதனால் புத்தம் புது அர்த்தம் அப்புறம் முத்தம் சொல்கிறார் அஞ்ஞானம் அதன் காரியமான பாசபந்தங்கள் என்றும் விடுபட்டு இருத்தலால் முத்தம் அஞ்ஞானம் அதன் காரியமாக இருக்க பாச பந்தங்கள் தான் பந்த பாசங்களில் இருக்கிறதால்தான் இது அசுத்தம் ஆனால் முத்தம் இல்லை பெத்தம் தான் விடுபடுறதுனால முத்தன் பெரு முத்தம் சத்தியம் சத்தியம் எப்படின்னு சொன்னால் தினம் மாம் வருடம் முதல காலங்கள்தோறும் இப்படி காலங்கள் இருக்கு ஜனனங்கள்தோறும் ஒவ்வொரு ஜனமும் இருக்கிறோம் தோற்றால் என்ற அவஸ்தாத்திரியங்களில் தோன்றி காணப்படுகின்ற அவஸ்தாத்திரியம் ஜாக்கிர சாப்பிட சொலுத்தி அதில் காணப்பட்டு நசிக்கும் பஞ்சகோஷங்கள் கெட்டு போகிற பஞ்சகோஷங்கள் மூன்று அவஸைகள்லேயும் தோன்றி தோண்டி கெட்டிக்கிட்டே இருக்கும் வேறாய் அதற்கு அப்பாற்பட்டதாய் அவைகள் உண்டாவதற்கு முன்னும் உண்டாகி அழிந்த பின்னும் மத்திய காலத்திலும் என்று ஒரே பிரகாரமாக இருக்கிறால் சத்தியமன் வேறு இந்த சத்தியமன் சொன்ன இது அந்த காரணம் இந்த சரீரம் இந்த உலகம் இதெல்லாம் உண்டாவதுக்கு முந்தியும் இருக்கு உண்டாய் அழிந்த பிறகு இருக்குது உண்டாகியிருக்கிற நடுக்காலத்திலும் இருக்குது ஆனால் முக்காலத்தில் இருக்குது சத்தியம் திரிகால அபாத்தியமாக இருக்கும் சத்தியன்னு பெண்ணால் சொல்லுவார் அதனால பேர் இருக்கு சத்தியம் அதன் பரமானந்தம் எப்படின்னு சொன்னால் இஷ்ட பதார்த்தங்களான ஒருத்தருக்கு இஷ்டம் என்னான்னா புத்திரன் சரீரம் முதலில் விஷயங்கள் உள்ள பிரீதியானது இஷ்டம் அதான் இஷ்டம் ஒவ்வொருத்தரும் இருக்கும் கைவிடப்படினும் அது நமக்கு ஒரு காலத்தில் கெட்டாமல் போனாலும் போகலாம் பிரார்த்தனை சாதம் கூடி பிரியும் தன்பாலுள்ள பிரீதியானது கைவிடப்படாமல் ஒருவருக்கும் தன்னிடத்தில் பிரீதி கைவிடப்பட மாட்டார் பரம பிரேமைக்கு விஷயமா எல்லா ஆசைகளுக்கும் பிரியத்துக்கும் அதிக விஷய பிரியம் வைக்கிறது தன் பிரம்மம் பரமானந்தம் அதனால அது பரமானந்தன் ஒருவரும் மற்ற பொருள்களை விட தன்னிலத்தில் தான் அதிகமாக பெரிய மொழிய பேர் பொருள் பெரிய இருக்கு தன் போட்டு தான் உலகமே ஜீவன் வாழ்கிறான்னு சொன்னால் தன் போட்டு தான் பிறர் போட்டு அல்ல பிறர் ஒரு உபச்சாரம் தான் பிறர் போட்டு செய்கிறேன்னு தான் பிறர் போட்டு தியாகம் பண்ணுறான் ஊதியம் பண்ணுறான் சேவம் பண்ணுறான்னா தன் தான் அது அப்போ தன்னலம் இல்லாமல் செய்கிறாங்களே அண்ணா தன்னல் இல்லாமல் செய்கிறவங்களே தன்னலத்துக்காக தான் அதனாலே தன் பொருட்டு தான் எல்லாரும் செய்கிறது ஆனால் பிறகு சேவை பண்ணுறது இருக்கு அது புண்ணியம்னு பேர் கெல்லாம் புண்ணிய காரியங்கள் அது புண்ணிய காரியம் செய்கிறான் தன் போட்டு தான் எனக்காக புண்ணியம் பிறகு சேவை செய்கிறதுலாம் பிறகு சேவை செய்யாமல் கடல் பண்ணுறானே அதுவும் தன் போட்டு தான் அதனால் உலகம் போகிறா தன் போட்டுன்னு பஞ்ச் பஞ்ச விஷயங்கள் திரிஞ்சு தன் போட்டு தான் எல்லாமே நான் சொல்ல ஆகவே எல்லாரும் தன் தான் செய்கிறாங்க அப்போ தன் போட்டு தான்னு சொன்னாக்கா எப்படியா உலகம் வாழ்துன்னா தான் வாழணும்னா பிறருக்கு ஏதாவது பிறகுபாடு செஞ்சால் தான் அவங்க நமக்கு உதவம் செய்வாங்க அதனால தான் ஒன்றுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுதான் பிரத போட்டு காரணம் தனித்து ஒரு ஜீவன் வாழ முடியாது ஈஸ்வரன் தான் தனியாக வாழ்கிறார் நான் ஒரு உதவி ஒரு சேவை விருப்ப அனுகூலம் ஏதோ செஞ்சால் தான் பிறகு கிட்ட நாம் எதோ எதிர்பார்க்க முடியும் எல்லா தேவைகளும் தன் தனாலே சம்பாதிக்க முடியாது அதுவே எல்லா தேவையும் பிறகு நாம் கொடுக்க முடியாது கொடுக்கல வாங்கல் தீரும் அதனால் செய்ய வேண்டிய அவசியம் இருக்க செய்கிறாங்க அதான் அப்படி செஞ்சாலும் கூட தனக்கு தன் பிரியம் அதிகமாக இருக்கிறதுனாலே எனக்கு கெடுதில் வரதாக இருந்தால் செயல்களை செய்ய மாட்டார்கள் அல்ல மாட்டிக்கொள்வார்கள் அதனால தான் பரம பிரேமாஸ்பதி அவங்க நான் பரம பிரேமைக்கு விஷயமாக இருத்தலால் ஞானாய பிரமம் பரமானந்தம் இதுதான் பேரமேலான ஆனந்தம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் இந்த சுத்தபிரமங்கிற பற்றி விளக்கம் சொன்னார் அதனால் சுத்த பிரமமாக இருக்கின்ற சரசாட்சி நிலத்திலே சரசாட்சி சொல்லலாம் அக்னியே சூடு போல் அபிண்ணமாக ஒரு சக்தி உண்டு அக்னி நேரத்துக்கும் சொல்லியாச்சு அக்னிக்கு அதாவது சிவபுரம் சூடு ஒளி மூணு இருக்குது ஒளி தவணம் செம்மைன்னு சொல்லுவாங்க மூணு உண்டு அதில் தவணை உஷ்ணம் இருக்கே அது குறையும் கூடும் மணிமந்திர சக்தி மணிமந்திராதனால அதனால் சக்தியாகவும் அங்கீகாரம் பண்ணுறது உண்டு அது வடிவமே தான் வடிவமாக இருந்தவோட சக்தியாக பண்ணுறது எதுக்குன்னு அப்படி ஒரு சுபாவம் இருக்குது அதுக்கு அப்படி போலக்கு பிரம்மத்தினத்தில் சக்தியானது சுரூபத்தில் ஒரு பங்காக கிடையாது இது சக்தி விஷா துவேதம் பேர் சொல்லியாச்சு ஆனால் வாஸ்தவமாக இது சக்தியாக அங்கீகாரம் பண்ணுறதில்லை இப்போ என்ன அது பண்ணுறாங்கன்னு உதாரணத்துக்காக சில இடங்கள் எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுவது அவனதான் அது அந்த சக்தியை எதுக்குன்னு சொன்னால் மாயை இப்படி சுருங்கி ஒடுங்கும் என்பதற்காக அதை காட்டுறதொழிய பிரம்மத்தினத்தில் மாயை அப்படி ஒடுங்கன்னா பிரம்மத்தினுடைய அங்கமல்ல பிரம்மத்தினுடைய அம்சம் அல்ல பிரம்மத்துக்கு அம்ச அம்சமாக சம்மந்தம் கிடையவே கிடையாது அது ஒரே வசு தான் அத்தே ஒரே வசூ இடத்துல மாயை சம்பந்தப்பட்டதே அது எப்படி சம்பந்தப்பட்ட எப்போ சம்பளம் சொல்ல முடியாது அனாதியாக சம்பந்தப்பட்டது ஆனாலும் அதற்கு அந்தம் உண்டு அதனால அனாதியில் இது கற்பித்தனாதன்னு பேர் பிரம்மத்துக்கு வாசுவானாவது சித்திக்கப்படும் மூணு காலத்தில இருக்கும் நாசம் கிடையாது சத்ய காலத்தில் நாசமடையுது அதோடு பரிணாம விதத்துடையதுனால இ சத்யோசம் கொல்ல முடியாது ஒரேமாக இருந்தால் சத்து பிறகு எப்போது நாசம் அடையுது தத்தன்னைஞானத்தால் முட்டிலும் போயிடுது பிறகு மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கேன்னு சொன்னாக்க மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்றது வந்து பொய்ப்பொருளை ஒழிய வாச பொருள் இல்லை காணல் ஜலம் எவ்வளோ விசாரம் பண்ணாலும் அவனுக்கு இல்லை அது விடுபடணும் விசாரம் பண்ணால் அலையணும் அலைஞ்சாலும் அது காணல் ஜலமே அல்லவே அது ஜலம் ஆகாத போட அலையிறானுங்கிறதுக்காக ஜலம் ஆயிடுமா அப்படி போல் பிரம்மஸ்வரபத்திலே மயங்கி பிரம்மஸ்வரபத்தி தெரியாமல் மாயில் மயங்கி இருக்காங்களே அதற்காக மயங்க இருக்கிறதுனாலேயே சத்யூசம் ஆகிடாது அப்படி இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு சொல்கிறாங்க இது மந்த அதிகாரிகள் விளங்கும் பொருட்டு இந்த சக்தி விஷாதி அங்கீகாரம் வழிய வார்த்தமாக இது சொல்லப்பட்டது ஆகவே அக்னி சூடுபல அபின் ஒரு சக்தி உண்டு சொல்லப்பட்ட அதன் பிறகு அந்த அப்புறம் அந்த சக்தி அவர் அதீத பரமத்தில் அடங்கியிருக்கும் போது சுத்தபிரமம் என்று பெயர் போய் பரமான பெயர் வந்ததா பரைப்பிரமென்று பெயர் வந்திருக்கும் மனதிற்கும் விஷயம் ஆகாம அதிதம் அதிதபிரமே என்ன அர்த்தம் அதிர்ஷியம் காணப்படாது சுயம் அது ஏற்கனவே அறிவடிமா இருக்கிறது அப்படி சுயம் மனத்திற்கும் வாக்கிற்கும் விஷயமாக அவை மனோவாச்சாம் சொல்றோம் அப்படி அத்தீதமான பேர் அதனால அவதீத பிரம்மத்தில் அவமத்தில் அடங்கியிருக்கும் போது அந்த சக்தி அடங்கியிருக்கும் போது சுத்த பிரம் என்று பெயர் அப்ப சுத்த பிரம்மன் பெயர் அடங்கியிருக்கும் போது அந்த சக்தி விசிரிமித்து பரிபிரமத்தை சுத்திரமத்தியாபத்தியாபத்த போது அது விசிறிமித்தல் சொன்னாக்க வெளிப்படுதல் விசிறிமித்தல் வெளிப்படுதல் அடங்கியிருக்கிற சேத்தை வெளிப்படுதல் இது இந்த கட்டணம் வாசமாக பிரமத்தில் ஆசிரியத்து இருக்கிறதே பிரமத்தில் அடங்கி இருக்கிறது இல்லை இடமா கொண்டிருக்கு அவ்வளவுதான் அடங்கியிருக்கிறது அந்த அகில சூடு அடங்கியிருக்கு அப்படி போல அர்த்தம் இந்த கட்டணி அந்த அடங்கியிருக்கும் போது அதற்கு என்ன பரம்பரம் பெயராபத்தில் இருக்கிறதுனால பெயர் என்ன அது விசிறி